அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்துள்ளாய் என நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள் அல்லாஹுபை அவனது தூதரை விரும்பியதுதான் என்று கூறினார் நீ விரும்பியவருடன் இருப்பாய் என்று நபி சொல்லாஹு அணிகல் அவர்கள் கூறினார்கள் குஹாரி ஆறு ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஒன்று முஸ்லிம் இரண்டு ஆறு மூன்று ஒன்பது இது முஸ்லிமின் வார்த்தையாகும் அவ்விரண்டின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அதற்காக நான் அதிக அளவில் நோன்பையோ தொழுகையோ தரும பொருளையோ நான் தயார் செய்து வைக்கவில்லை